السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبۃ للمتقين والصلاه والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى اله وصحبه واصحابه اجمعين اما بعد فيا عباد الله اعوذ بك بنفسي اولم بتقوى الله فقد قال الله تعالى في كتابه الحكيم وهو اصدق القائلين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا صدق الله العلي العظيم புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மசிதிலே புனித இயத்திக் காப்புடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் உயர் பெறமான நல்லடியார்களே எதையும் எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் சாதித்து விடுகின்ற அருமையான இரத்த துடிப்புள்ள பருவத்தை வாலிப சகோதரர்களே வயோதிபர்களே அல்லாஹு தால எவைகளை கட்டாய கடமையாக பருளாக ஆக்கியிருக்கிறானோ அதனை அடுத்தும் எ செய்யக்கூடாது என்று எங்களின் நன்மைக்காகவும் தடையுத்தரவு விதித்திருக்கின்றோக்கி வைத்திருக்கின்றன அதனை முற்றாக தவிர்த்து கொள்ளும் விடயத்தில் ஆரம்பமாக என்னையும் இரண்டாவதாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன் அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே என்ன அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே தற்பொழுது நாம் அல்லாஹூடைய ரஹ்மத்தையும் வரக்கத்தையும் உதவியையும் பாதுகாப்பையும் தரக்கூடிய ஒரு மாதத்திலே காலடி அடுத்து வைத்து மூன்றாவது நோன்பை நோற்றவர்களாக பிரதியிலே முதலாவது ரமலானுடைய முதலாவது ஜிம்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்திலே ஒன்று கூட இருக்கிறோம் அருமை நாயகம் அவர்கள் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே தட்டி எழுப்பி விடுவார்கள் சஹாபாக்கள் ஈமானிலே குறைந்தவர்களா இபாதத்திலே குறைந்தவர்களா எ போன்றே பலஹீனார பலகீனமானவர்களா இல்லை இந்த மாதம் கண்ணியமான மாதம் அதுக்காக வண்டி ரமலான் ரஜபிலையும் சாபானையும் பழக்க செய்வாயாக ரமலானை உயிரோடு இருந்து அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை நட்பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று ார்கள் எ மாபெரும்பதை நானும் நீங்களும் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் சுருக்கமாக ஹசூல் அடைவு செல்லும் ஒரு ஹதீரை சொன்னார்கள் எனது சமுதாயத்திலே உள்ளிலே பொ நன்மைகளை இதனுடைய தத்துவத்தை யதார்த்தத்தைச் சரிவத எனது உம்மத்தினர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னால் வருடம்பூராக ரமலானை விட்டு விட்டு ஏனைய மாதங்களும் ராக இருந்திருக்க கூடாதா என்று அங்கலாய்ப்பார்கள் என்று கண்மணி முகமது ஏன் சகோதரர்களே இந்த ரமலானை அல்லா எங்களுக்கு விசேடமாக இந்த மாதத்தை தர வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று களிமா சொல்லிய ஒரு காரணத்துக்காக வண்டித்தான் நாங்கள் ஏறும் முஸ்லிமான தாயப்பினுடைய வயிற்றிலே புறக்கவே என்று நாம் யாரும் தாயுடைய வயிற்றிலே இருக்கின்றது என்றாலும்ஸ்லாத்திலே இந்த இந்த அது மாபெரும் எதற்காக வேண்டி இந்த சொன்னால் நாங்கள் பாவத்தோடும் மறதியோடும் பின்னி பிணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் எங்களை எப்படியாவது அவ்வா முத்துக்களால் மாணிக்கத்தினால் மரகத்தினால் தங்கத்தினால் வெள்ளியினால் எந்த கண்ணினாலும் பார்த்திராத எந்த உள்ளத்தினால் கூட சிந்தனை கூட செய்து பார்த்திராத அந்த அருள் நிறைந்த பாவத்தை எல்லாம் சுட்டு கறித்து எரித்து கனிமா சொல்லிய ஒரு காரணத்துக்காக வேண்டி அவ்வா எங்களை சுவனவதியிலே சேர்ப்பதற்காக வேண்டித்தான் அவ்வா இந்த ரமவானை எமக்கு விசேடமாக தந்திருக்கிறோம் எனவேதான் இந்த ரமவானை அடைந்து எந்த ஒரு மனிதன் செறிவராத பயன்படுத்தி கொள்ளலையோ பிர அனுப்பிபாம் அவர்கள் துவா செய்ய மிம்பரலேறுகின்ற போது மூன்று படியிலேயும் ஆமின் சொன்னார்கள் அந்த ஹதீதை தெளிவாக படுத்திருக்கிறோம் அதிலே ஒன்றுதான் மண் அதுவான் பதம் யுகர் யார் ரமவான் மாதத்தை அடைந்து யாருடைய பாவத்துக்காக யார் தன்னுடைய பாவச் செயலுக்காக வண்டி அல்லாஹிடத்திலே இஸ்தஹ செய்யவில்லையோ அவன் நாசமாகட்டும் அவன் உங்கள் உலகத்திலே வாழ்வதிலே அர்த்தம் கிடையாது என்று ஆமின் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகம் அதிகம் நம்முடைய நேரங்களை காலங்களை ஒதுக்கி முல் ஹைராத் நல்ல எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பிசினஸ் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறீர்கள் பெரிய பெரிய முதலாளிமார்கள் கோடீஸ்வரர்கள் இந்த இடத்திலே இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு பிசினஸ் நேரம் வந்தால் ஒரு மாசம் வந்தால் அதுக்கென்றே ஒரு டைம் டேபிளை கொள்வீர்கள் செறிவரை கூட உணவு கூட உண்ண மாட்டீர்கள் ஏன் இந்த சீசன்ல வியாபாரம் பண்ண அதிகமான லாபத்தை அடையலாம் என்பது உங்களுக்கு தெரியும் இது போலதான் அவ்வா ஒரு பறவை செய்தால் இப்போது இந்த இப்போது ஒருவது ஜும்மாவை நிறைவேற்றிய நன்மையை அவ்வா அள்ளி அள்ளி இந்த உமத்தினர்களாகிய ரசூலுல்லாவுடைய உம்மத்தினர்களாகிய எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் அது மாத்திரமா ஒரு சுன்னத்தான ஒரு அமலை செய்தால் ஒரு பருவ நிறைவேற்றிய இருக்கின்றது எவ்வளவு மகத்துவமானது மகோனதமானது என்பதை நாம சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுவி நகரியார்களே அருமை சகோதரர்களே இந்த ரமலானுடைய காலத்துல பல்வான நோம்பு பால் காலங்கள்ல நோம்பு நோப்பது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் இரா காலங்கள்ல நின்று வணங்குவது சுண்ணத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த நோம்பு விதியாக்கப்பட்டதின் நோக்கம் என்ன உங்கள பசியில பட்டினியில தாகத்தில சோதிக்கிறதா அல்லாஹுடைய அல்லா சொல்றான் யா ஐயோ அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே குத்திப அலைக்கும் உங்களுக்கு நோம்பு கடையா கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குத்திப அலல்லதீன மின் கபடிக்கும் உங்களுக்கு முன்னுண்டான நபிமார்களுடைய சமுதாயத்துக்கு நபி நோக அலி இஸ்லாம் இப்ராஹிம் இப்படி பல நபிமார்களுடைய சமுதாயத்துக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ உங்களுக்கு மாத்திரமல்ல எப்படி முந்தின சமுதாயத்தினுடைய நபிமார்களுடைய சமுதாயத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ இது போலதான் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ன தத்துவம் என்று சொன்னால் சத்த நீங்க தக்குவாதாரிகளாக அல்லாகுவ எந்திரையச்சமுள்ள நீங்க மா வேண்டும் என்ப இந்த நோம்ப கடமையாக்கப்பட்டது எவ்வளவுதான் பசி இருந்தாலும் தாகம் இருந்தாலும் நமக்கு வகை வகையான உணவு பதாத்திரங்கள் கண்முன்கள் இருந்தாலும் நாமினோம் நோன்புடைய காலத்தில் ஏறட்டும் பார்க்க மாட்டோம் ஏன் அந்த தக்குவா அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாவுக்காண்டி நோம்பு பிடித்திருக்கிறோம் என்ற எண்ணம் உள்ளத்திலே ஊடுருவி பாய்வதின் காரணமாக எனவேதான் இந்த தக்குவா கமவானோடு மாத்திரம் இருந்து விடக்கூடாது இந்த தக்குவா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உடலில் இருந்து உங்களோட உங்களோட பொடியில உயிரிலிருந்து அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும் அது குறைந்து விடக்கூடாது ஒரு நாள் நோன்பு குடித்தீங்களா அடுத்த நாள் அந்த நோம்புடைய தத்துவம் அதிகரிக்க வேண்டும் மூன்றாம் நாள் நோம்பு குடித்திருக்கிறீர்களா அந்த நோம்புடைய தத்துவம் நாளாம் நாள் அதிகரித்து சென்று சென்று புனிதமான கதிரை அடைந்து அதற்கு பின்னாட வரக்கூடிய மாதங்கள்ல அல்லாஹுடைய ஒலி என்ற நீங்கள் பற்றி உங்களுடைய உடம்பிலே இருந்து உயிர் பிரிகின்ற நேரத்திலேயா ஐயத்து அன் அப்துல் முத்துமாகின்றான் அமைதி ஆத்மாவே அல்லாஹ் அழைக்க வேண்டும் உங்களோட பொடியில் இருக்கக்கூடிய உயிரை அல்லாஹ் அழைக்க வேண்டும் அமைதி பெற்ற ஆத்மாவே உடனடியாக இந்த பொடி உங்களோட உங்க பொடியில் இருந்து உயிர் உயிரை நீ வெளியாகி என்னை வந்தடைவாயாக நீயும் என்னை பொருந்து நானும் பொருந்து கொண்டேன் என்று நீங்க அந்த அல்லாஹு உங்களோட பொடியில் இருக்கக்கூடிய அடைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லா தரப் தந்திருக்க கூடிய சந்தர்ப்பத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எத்தனையோ மக்கள் நம்மளோடு உயிரோடு இருந்தார்கள் மன்னரைக்கு போய்விட்டார்கள் அல்லாஹ் எமக்கு பெரியதொரு சந்தர்ப்பத்தை உயிரோடு இருந்து இந்த ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் எத்தனையோ வள்ளிபர்களை பார்க்கிறோம் கிட்னியால ஹார்ட் அட்டாக் திடீர் மௌத்து ஹார்ட் அட்டாக் ஆல எத்தனையர்கள் மௌத்தாகிவிட்டார்கள் எனவே வாரிபர்கள் நினைக்க வேண்டும் அல்லா எனக்கு பெரிய பெரிய ஒரு அருளாக இந்த ரமலான பிரியா பகுதியாக எனக்கு தந்திருக்கிறான் இதுல காலத்தை நேரத்தை வீணாக்கிறாமே நான் இருக்கின்ற ஒரு டைம் டேபிளை தயாரிச்சு நாம் என்ன அதிகமாக அமல்களில் முன்னேறக்கூடிய பொருள்களாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த தக்குவாதான் ஆணிவேலாக அமல்களுக்கு இருந்து கொண்டிருக்கு அசாசு வணக்க வழிபாடுகளுக்கெல்லாம் இந்த தக்குவா தான் ஆணிவேராக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னார் சகோதரர்களே ஆலிமுள்ள உலமா உலமாக்களுக்கெல்லாம் தலை சிறந்த ஒரு ஆலிம் ரசூல்ல பெயர் சூட்டப்பட்டது தான் ஜபல் இவர்களுக்கும் கூட ரசூ சொன்னு தான் குந்த நீ தக்குவாக பிடிச்சு கொள்ளு யாரு தக்குவாக எடுத்துக் கொள்றாங்களோ அவர்களுக்கு எந்த ஆபத்துமே இந்த உலகத்திலே ஏற்படாது என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே நம்மட தக்குவா எந்த அளவு இருக்கிறது கூடி இருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்பதே யாரும் வந்து மனசாட்சியோடு பேசி எந்த அளவு அமழ்த்துறாங்க செவ்வாழ் மாதத்துடைய தலைப்புற நோம்பு பிறந்த புறா அத்தோடு எல்லாமே தக்குவா குறைஞ்சிருக்குவா பாட பாடாக்கப்படுகிறது வீணாக்கப்படுகிறது நாம் பிடித்த நோன்புடைய அர்த்தம் என்ன நாம் தொழுத தொழுகையினுடைய அர்த்தம் என்ன என்பதையெல்லாம் நாம் சிந்திச்சு பார்த்து ஏனைய காலங்கள்ல விட்ட தவறுகளை திருத்தி அமைத்து நாம இப்ப அல்லா இடத்துல நிலைப்பாடு எடுக்க வேண்டும் எத்தனையோ ஹராமான விஷயங்களை பார்க்காம தகர்ந்து நடக்கிறேன் இது போல யாவ் வாடலிருந்து உயிர் பிரிகின்ற வரைக்கும் இப்படியே வாழ்வதற்கு என்று நாம அடிக்கடி ஆட்சிகின்ற போது அதை நிச்சயமாக ஏற்று எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே இந்த சிறப்பான மாதம் ஒரு கண்ணியமான மாதம் இதுல ரசூல் எத்தனை அமல்களை விசேடமாக சொல்லி தந்தாங்க அதுல ஒன்றுதான் சகோதரர்களே ஒருவருக்கொருவர் உதவி உபகாரம் புரிகின்ற மாதம் ஒருவருடைய துன்பத்தில் இன்னொரு பங்களிப்பு செய்தி அந்த துன்பத்தை நீக்குகின்ற மாதம் வாழ்கின்ற மாதம் அல்ல இபுன் அப்பாவுடைய ஆடமா பதிய வச்சுங்க இதுக்கு தோதா ஒரு சம்பவத்தை சொல்லிக் கொள்ள சொல்லிக்கொள் இபுன் அப்பா சலி அல்லாஹு அவன் ஈடுபட்டு ஒரு பலம் பாய்ந்த ஒரு சுன்னி இப்பொழுதே நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் இப்படியாக இபுன் அப்பா சலி அல்லாஹு மஸ்தது நபவியில இயற்கா பிரிக்கிறாங்க ஒருமுறை ஒரு மனிதரை பள்ளியில இயற்கக்கூடிய இன்னொரு மனிதரை பார்த்தாங்க ஆழ்ந்த கவலையோடு திக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார் அப்ப கேட்டாங்க சகோதரரே மாலி அரக்கம் முகுத்த இபன் உங்கள நான் கவலை தேய்ந்த ஒரு முகத்தோடு துக்கத்தோடு நீங்க இருக்கிற நிலைமையில உங்களோட முகத்தை பார்த்து நான் அறிஞ்சு கொள்றேன் அகத்தின் அழகு முகத்திட தெரியும் சொல்லுவாங்க இது போல அகத்தின் அழுக்கு கூட முகத்திர தெரியும் என்று இது போல நீங்க துக்கத்தோடு இருக்கக்கூடிய காட்சி உங்களோட முகம் அறிவிக்கிறதுன்னு சொன்னாங்க என்ன டென்ஷன் என்ன கவலை என்று கேட்கிறாங்க அதிகமாயிற்று வீட்டில கடன்காரன் தேடி தேடி வந்து அவ்வாஹுடைய மஸ்தி நிம்மதி அளிக்கக்கூடியது தொழுகைக்கு மாத்திரமல்ல நோன்புக்கு மாத்திரம் அல்ல வைத்துமால் கடனாளி வந்து அதுக்குரிய அக்கையும் நிறைவேற்றக்கூடிய தான் மஸிதுகள் எனவே இந்த பள்ளியில நான் காப்ப ஒரு வழிய காட்டுவான் என்ற நம்பிக்கையோடு இந்த ம கடன் எடுத்த அந்த மனிதன் டப்போ இந்த கடனை விட்டு விடும்படி ஹலால் சொல்லும்படி நான் கேட்கவான் கேட்டாங்க அப்ப சொன்னாங்க நீங்க ஏத்தி காப்பீடு நீங்க விருப்பமாயிருந்தா இன் நீங்க விருக்காக விட்டுட்டு இந்த சகோதரருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளியை விட்டு வெளியேறி பாதரட்சையை அணுகின்ற போது அந்த மனிதர் இந்த முன் அப்பாவுடைய சாச்சா கேட்கிறாரு நீங்க புனிதமான ஒரு அமல ஈடுபட்ட நீங்க இத விட்டுட்டு எனக்காக வேண்டி வருகிறீங்களே என்னோடு அப்ப சொன்னாங்க புனிதமான விட்டுட்டு பெற்று தருவதற்காக வேண்டி பரிந்துரை பேசுவதற்காக வேண்டி என்னோடு வருகிறீங்க உங்களுடைய வாத்திலாகி விடாதா என்று கேட்கிறாரு அப்பாத்தாள சொல்றாங்க உடனடியாக அந்த மனிதருக்கு சாஹிபுல் கபர் சிஆாரத்தை காட்டி இவர் இந்த நபி சொன்னாங்க என்னுடைய காதலால் கேட்டுவிட்டது என்ன சொன்னாங்க எப்படி சொன்னாங்க என்று சொன்னிமி ஒரு தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்கான ஒரு மனிதன் ஒரு ஒரு அவனோடு நடந்து செல்றது இருக்கிறது இந்த மசிதின் நபவியில பத்து வருஷ காலம் ஏத்திக்கா பிரிக்கிறத விட மேலானது என்று ரசூலுல்லா இந்த கபூர்ல படுக்கக்கூடிய முகம்மது ரசூலுல்லா சொல்ல கேட்டேன் இதுக்காண்டிதான் உங்களோடு நடந்து வந்து இருக்கிறேன் அப்படியான சகோதரர்களே இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே எத்தனை மக்கள் எத்தனை தேவையுள்ள மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க சிந்திட்டு பாருங்க இன்றைக்கு உம்ரா சமுதானுடைய காலத்தில் போய்த்தானா ஆகணும் சில மக்கள் கடமையாக்கப்பட்ட சக்காத்தையே கொடுக்காம ஓடுகிறாங்க கேட்டா சொல்றாங்க பிச்சைக்காரர்கல்ல வீட்டில இருக்கீங்களா ஆபீஸ்ல இருக்கையில அதுக்காண்டி கொஞ்சம் நிம்மதியா பெமிலியோடு அங்க போய் கூட இப்படியானவர்கள் அமல் செய்வது கிடையாது ஏதோ ஒரு பருவ நிறைவேற்றி விட்டு தூங்குற அங்க சகர செய்கிற இப்படி ஒரு உம்ரா தேவையா உம்ரா செலவழிக்கும் நம்ம குடும்பங்கள்ல எத்தனை மக்கள் கஷ்டத்தினால் துன்பத்தினால் சிக்கவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு பாருங்க தெருவில் என் சிங்கள சமுதாய சமுதாயமா இருக்கட்டும் தமிழ் மக்களாயிருக்கட்டும் எங்கேயாவது அணி அணியா திரண்டு திருத்தெருவான பிச்சை எடுக்கிறார்களா எந்த பண் சிலையிலேயாவது இப்படி ஒரு காட்சியை பார்த்திருக்கமா ரமலான் என்று சொன்னா மூட்டை முடிச்சோடு நாட்டு செய்மர்களும் கண்ணி குமர்களும் குழந்தைகளையும் தூக்கி கொண்டு தெரு தெருவாக ஒவ்வொரு ஒரு பள்ளிகளை போய் பார்த்தா விளங்கும் பிச்சக்கார ஒரு பிச்சக்கார மாதம் வந்து விட்டது எங்களால தெரியவந்த முறையில கூட தூங்க முடியாது சொல்றாங்க இது யார் பொறுப்பு சகோதரர்களே சிந்திச்சு பாருங்க செல்வந்தர்களே அல்லா சந்த செல்வம் நீங்க மட்டும் சுவைத்து திண்டு கழிப்பதற்காக வேண்டிய மட்டும் வாழ்வதற்காக வேண்டி செல்வம் வைத்து சொல்கிறேன் அல்லாஹ் மருமையிலே ஒவ்வொரு ஆலிங்கத்திலையும் கேட்கத்தான் போகிறான் இந்த இதை பற்றி நம்பர்களே சொல்லியா சிந்தனையை தூண்டினியாண்டு கேட்கத்தான் போகிறான் அல்லாஹ் அப்படிப்பட்ட கெட்டல்களில் இருந்து அல்லவர்களையும் மேலான ரஹ்மத்தை கொண்டு பாதுகாத்தருள்வான அல்லாஹின் திட்டத்தை அல்லா வகுத்து தந்திருக்கிறான் இடைத்து சக்காத்து அல்லா எண்பத்தி ரெண்டு இடத்தில் அல்லாஹ் சொல்றான் தொழுகைக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறதோ நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு அரசாங்கங்களும் சமூர்த்தி திட்டம் வறுமை ஒழிப்பு திட்டம் என்று எங்கிருந்து வந்தது இது இஸ்லாத்திலிருந்து வந்தது நாம் இஸ்லாத்து சரிவர பெண் அல்ல சக்கா நூற்றுக்கு இரண்டரை வீதம் கொடுத்தாகணும் கண்ட கண்ட இடத்துக்கு கொடுக்க முடியாது காத்து கூட எல்லா பொருட்கள்லயும் பாஜமாக காத்தல்ல அத்தியாவசிய தேவை மேலதிகமாக இருந்தால் அத கணக்கு பார்த்து உரியவர்களுக்கு சேர்க்கணும் அஹ் ஐந்து பொருட்கள்ல காத்தைய கூட கடமையாக்கி வைத்து இருக்கிறான் அப்படி கொடுக்கலையா ஏமாத்துறீங்களா கொஞ்சம் சில்லற உருவாய்களை கொடுத்து ஏதோ கணக்கை முடிச்சு கொள்றீங்களா எந்த தேடி வச்சிருக்கிறீங்களோ அதில் குவாபிஹா ஜிபாகும் உங்களுடைய விழாவில உங்களோட முகத்துல உங்களோட முதுகுல நரக நெருப்பில இருந்து பழுக்க காட்சி ஒத்தன கொடுக்கப்படும் என்று அவ்வா யாருடைய கட்டுக்கதையும் நான் சொல்லலூடியவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அவ்வாஹுவை பயந்து கொள்ளுங்கள் கொடுக்க பழுக்க காட்சி அந்த நிறகு நெருப்புல ஒத்தனம் கொடுக்கப்படுது ஏன் இந்த மூணு உறுப்பையும் தெரிவு செய்கிறான் அதிலையும் இவ்வளவு உறுப்புகள் இருக்கக்கூடிய நேரத்தில் முகத்தியூனையும் தெரிவு செய்யணும் முதலாளிய பார்க்கக்கூட இவண்ட கரைச்சலப்பா வீட்டுக்கு வந்தாலும் அப்படி அவனை பார்த்து போட்டு மொத்த நெத்தியால பாத்துட்டு திரும்பிக்கிட்டு போறா இல்லையா முதுக காட்டிக்கிட்டு இதுக்காண்டிதான் வா கொடுக்கறான் இதுக்காண்டிதான் கொடுக்கறான் இந்த நாட்டுடைய பிரசிலனையே மாத்தலாம் யார் யாரையே மாத்தலாம் அரசியல்வாதிகள் மக்களையே மாத்தலாம் படைச்ச ரப்பையே மாற்ற முடியுமா குருவான் என்ன சொல்லுதோ நாங்க போட்ட பிச்சை முழு உலகுக்கும் நாங்க தான் பிச்சை போடுறோம் யாரும் முதலாளி அல்ல எங்கட பிச்சையில்தான் நீங்க வாழ்றீங்க அவ்வா தான் கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வரராக இருக்கிறான் இந்த முழுகமும் அவனுடைய ஆதிக்கத்திலேதான் இருக்கிறது இந்த ஏடு வானம் என்ன ஏழு பூமி என்ன சூரியன் என்ன சந்திரன் என்ன முழு உலகுக்கும் ரப்பாக இருக்கிறான் எனவேதான் நீங்க மலேசியா இல்ல சிங்கப்பூர் அல்ல துபாய் அல்ல ஜப்பான் அல்ல யூகே அல்ல எங்கு போனாலும் நாங்க தான் தாரோம் உங்களுக்கு நாங்கள் தான் இந்த செல்வத்தை தந்தோம் நீங்க முப்பத்தையுமே விமானத்துல நாங்க நாடாவிட்டா உங்களோட ஹைக்கு வந்து இருக்க முடியாது எனவே வான் ரசக்கம் நாங்கள் அளித்த பொருளாதாரத்தில் இருந்து தாராளமாக அள்ளி செலவடிங்க கஞ்சத்தனத்தை விட்டு இங்கே அல்லா பெறுவான் இன்னைக்கு நம்மட உண்மை எது தேவையோ அதை செய்யறதுக்கு ஏற்பாடு அங்க வாரது யாரும் நோம்பவன் வண்டி வியாதி காரன் அவன் வந்து கட்டா காட்டுற எவ்வளவு பிரியாணி ஆயம் அரசியல்வாதியும் பாக்குற இந்த சந்தர்ப்பத்தை படித்து எத்தனை பேருக்கு இப்தார் செய்யற நம்ம வாக்கு வங்கி எப்படி கூட்டிக் கொள்ற சமுதாயமே என்னதான் அமலை செய்தாலும் அல்லாட் அஹமத் உதவி வருமா சமூகத்தை பற்றிய சிந்தனை இல்லையா எவ்வளவு கை குழந்தையோடு பள்ளிக்கு முன்னால ஏங்கிக் கொண்டிருக்கிறது இதுக்கு ஒரு ஏத்தம் படத்தையாவது எடுத்து கொடுத்திருப்பமா ஏன் ஒவ்வொருகளை அணுகி கேளுங்கள் உங்களுக்கு என்ன செய்ய தொழில் வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறார்கள் சக்காத்தின் மூலமாக தொழில் வாய்ப்பை கொடுக்கலாம் முற்றாக இந்த வறுமையை ஒழிக்காவிட்டாலும் எழுபது வீதமாவது ஒழிக்கலாம் சகோதரர்களே கட்டாய கடமை ஆகணும் இல்லாவிட்டா பாவியா போறாரு சக்காத்துன்றாலே அரியமான ஆட்களுக்கு தெரியாது சக்காத்தையும் உண்டங்காங்க சதக்காவையும் உண்டங்க ஹதியாவையும் உண்டங்காங்க வித்தியாசமே தெரியாது சக்காத்து வேற சதக்கா வேற ஹதியா வேற இது கண்ணியமான உளமாக்கல் நல்ல சிக்க செஞ்ச உளமாக்கல் இருக்காங்க வளர்ச்சி அதை ஒரு நாடு குறைவு வராது சகோதரர்களே அத கொடுக்கிறதால அல்லா அவருடைய குரலுக்கு பாதுகாக்க கொடுக்கிறான் எந்த ஆட்சி வந்தாலும் அவருடைய பொருளாதாரத்தை பறிக்க முடியாது அல்லாஹ் கொடுத்தது பறிக்க முடியாது அல்லா பறிக்க நாடிட்டா அல்ல ஆட்சியாலையும் கொடுக்க முடியாது எனவேதான் அல்லாஹ் யாரு சக்காத்து செரிவர ஒரு சதமும் பிசகாம ஒரு பத்து ரூபாய் கூட விடுபடாம செறிவர கொடுக்கிறாங்களோ அல்லா ரஹ்மத்துடைய மனக்குகள் கொண்டு நெருப்பால தண்ணியால கல்லர்களால ஆபத்து வராம அவர்களையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்கிறான் என்று சொல்லுவேன் அல்லாட பாதுகாப்பு கட்டிப்பிடிக்கி அவன் ஊத்தையாக வைத்தான் மௌத்தாகுவான் என்பதும் ஹதிதுடைய அர்த்தமாக இருக்கிறது உமரூபா அப்துல்லா அசீசுடைய காலம் பொன்னான காலம் ஆடும் ஓனாயும் ஒண்டாமேயும் ஒரே பாத்திரத்தில் தண்ணி குடிக்கும் அப்படியான உமர் அப்துல்லா காலம் பொன்னான காலம் ஏற்ற உடனே அதிகாரிக்குற தகுதியானவர்களா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு உடனடியாக பைத்துல் மால்ல இருந்து கணக்கு பார்த்து அந்த சக்காத்து எடுக்க யார் யாரு தகுதியானவர்களோ அவர்களுக்கு அந்த சக்காத்து சேர்த்திருக்கீங்க அந்த பைத்துல் மால் அதிகாரி சொன்னாரே உமர் அப்தா அப்துல் ஹசிக்கு சொன்னாரு எல்லாத்தையும் சம்பளம் கொடுக்கற எப்படி என்ற கேள்வி வந்துச்சு அப்ப சொன்னாங்க சொல்றேதான் அந்த தக்குவாட உச்சகட்டத்தில இருந்து உமர் அப்தா அப்துல்ல சொன்னாங்க எல்லாத்தையும் நீ கொடு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டா இன்னைக்கு தானே குப்ப குப்பகூலத்தை கணக்கு பார்த்து கொடுக்கப்படுகிறது அடுத்தமுட சக்காத்த வாங்கினாக்கள் கொடுக்க கூடியவர்களா மாறிட்டாங்க கொண்டு வந்த சக்காத்த ஊரில் ஆள் இல்லை அடுத்த ஊருக்கு அந்த தக்காத்து அனுப்பப்படுகிறது இதுதான் தக்காத்துடைய திட்டம் தொழில் வாய்ப்பு இல்லாத தொழில் வாய்ப்பணும் சும்மா பத்து ரூபா போதாது கொடுக்குறீங்களா அஞ்சு பேருக்கு அடுத்தவரு அடுத்த வருஷம் அவரு கொடுக்க கூடியதான் ஆனா இன்றைக்கு பார்த்தா வாங்கினவரு வாங்கினவரு தான் கொடுக்கறவர் கொடுக்கிறவரு என்ன மாற்று நம்ம சமுதாயத்தில் வந்திருக்கிற சகோதரர்களே இது நாம்பத்து மாத்திரம் பேசி சரி வராது ஒவ்வொரு ஏரியாவுள்ள ஜம்மியத்துலமாகவும் அங்குள்ள பள்ளி நிர்வாகிகளும் ஒவ்வொரு களும் முடிவு செய்தால் இந்த வறுமையை அல்லாட கிருபையினாலே ஒழித்து கட்டலாம் என்பதை மறந்துவிடக் கூடாது சொல்லிக் கொண்டே தருவார் எனவே நமது நாட்டில் அஞ்சு சிறப்பினர்கள் இருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் பக்கீரண்டா யாரு மிஸ்கின் ரெண்டா கடனாளி என்றா இஸ்லாமத்துக்கு வார மக்கள் அண்டா யாரு இவையெல்லாம் நல்லா கண்ணியமான உலமாக்கள்கிட்ட கேட்டு விளையும் கொள்ளுங்க நேரம் இடம் கொடுக்காது அது போல சகோதரர்களே அல்லாஹி நல்லடியார்களே எமது மஸ்ஜித் பள்ளி வாயல் உடல் இருக்கிற உயிரையும் மதிக்கணும் மஸிது தான் மஸித் மதினாக்கு போற நம்ம போற சமயத்திலையும் கூட குபா மஸ்ஜித கல் சுமந்தி வேர்வசிந்து எத்தனையோ கஷ்டப்பட்ட இந்த பள்ளிய கட்டுனாங்க ஒரு ஏரியா ஒரு மஹல்லாவுடைய அமைப்ப சித்தரித்து காட்டுறது பள்ளி வாசல் எனவே அவ்வாட பிறவையினால உங்களால செய்த உதவியினால ஏதோ ஒரு அமைப்பில் கட்டப்பட்டு கொண்டு வருவது இந்த மேல் கட்டி முடிக்க வேண்டும் என்ற ஆசையோடு இந்த பள்ளி நிர்வாகிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க சக்காலத்தில் சதக்காவாக அதாவாக அவ்வாட மசிது கொடுத்து ஏன் சொல்றேன்னு சொன்னா தண்டக்குள்ளேயே தண்டை வாப்பாக வாட்சியதில்லை மைய வாடிக்கை போனாலும் ஓடி வந்து சொல்லுது துவா இல்ல சும்மா அடங்கிட்டு வந்தா ஆடு மாடுகளை போட்டு புதைக்கிறது மாதிரி சில பிள்ளைகள் தாய்தப்பூத்தானாலும் கிடையாது ஒன்றுமே கிடையாது புதைச்சு போட்டு வருகிறது நஜிசுதான் எங்கேயாவது எந்த அகராதி இல்லையாது எந்த ஒரு ஆடிமிடத்திலேயாது எந்த முக்திசாமி போய் கேளுங்க துன்யாக்கு என்ன மீனிங் எல்லாம் சொல்லுவாங்க தாழ்ந்தது கேவலமானது நாம துன்யாவில் செல்வத்தை அவன் அம்மா இடத்துல ஆனா துல் கரன் கூட இந்த உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் கடைசி நேரத்தில் என்ன சொன்னாரு மக்கள் அமெரிக்கூற ஆட்சி செய்தவர் சூரத்திலுக்கோதிப்பீங்க ஏன் என்று கேட்டது சொன்னாங்களாம் நான் இந்த உலகத்தை ஆட்சி செய்தவன் மக்கள் உலகம் நான் எதையும் கபருக்கு எடுத்துட்டு போகல வெறுங்கையடை வந்து வெறுங்க போகிறேன் உலகத்துல மூணு விஷயம் இருக்கு நாம எதை சாப்பிடுறோமோ விஷயா அது டொய்லெட்ல நல்ல நாத்தத்தோடு வந்துடும் ஏழு விஷயம் சாப்பிடுறோமோ டொய்லெட்ல வந்துடும் எது நாம உடுக்கமோ எவ்வளவு பெரிய உயர்ந்த ஆடையை அடிந்து ஆடம்பரிக் ஜிபாவே ஒரு செகண்ட் கூட நம்ம பொடியில விற்க மாட்டாங்க குளிப்பாட்டி கவஞ்சி ஒரு வெண்ண துணியில சுத்திருவாங்க அது ரெண்டும் போயிடும் ஆனா மூணாவது விஷயம் தான் சதக்கா மௌத்துடைய ஒரு மனுஷன் எல்லா இடத்துல தொழுவன் நோம்பு குடிப்பன் சொல்ல மாட்டான் ஒரு செகண்ட் ஆகுது என்னை பின்படுத்தி சதக்காக்கு பரிசக்தி இருக்கி எனவே சகோதரர்களுடைய சதக்கா மட்டும் இந்த உலகத்தில் வரக்கூடிய கஷ்டத்தை விட்டு மறு கெட்ட மௌத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கும் தெரு நிறுத்தும் எனவே அல்லா அள்ளி அள்ளி அவட ரஹ்மத்தை சொல்கின்ற மாதம் நம்மளால முடியுமானாலோ கஷ்ட நிலையிலேயே நம்மளால முடிஞ்சதை கொடுக்கலாம் இம்மாண்ட உச்சகட்டம் அது இருக்கிறவர்களும் கொடுங்க தாரணமா காண்டா இ சதக்காக்களை விட்டாலும் மருமநாள் வரைக்கும் அல்லாஹுடைய மஸ்தி மஸ்தி எத்தனை மக்கள் தொழுவாங்களோ ஏத்திக்கா நல்ல விஷயங்களை செய்வாங்களோ இவரும் மௌத்தானாலும் கபருக்கு அவருடைய நன்மை இஸ்ரா சூரு அழியும் வரைக்கும் சதக்கத்தின் ஜாரியா நீங்க அவர் கொடுத்த தர்மம் பள்ளிக்கு வந்து கொண்டு சேர்ந்து கொண்டே இருக்கும் சதக்கத்து அல்லா ரசூல்தான் சதக்காக்கள்ல சிறந்த சதக்கா எது கேட்டதுக்கு சதக்கத்து ரமலான் ரமலான்ல கொடுக்குற சதக்கா மிகவும் விசேஷமானதுன்னு சொன்னாங்க எனவே அல்லாட கிருபையினால மத்தி தென்றி போது இங்க அள்ளி கொடுத்த மக்கள் கொழும்பு மக்களை நான் 27 வருஷ காலம் ரஹ்மானியா பள்ளியில தொடர்ச்சியா கடமை செய்கிறேன் என்ன முதல கொத்து பாக்க அழைச்சிருந்தாங்க அந்த நிர்வாகத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் சகோதரர்களே நான் என்ற அனுபவ ரீதியாற்ற மத்த ஊர்கள் மாதிரி அல்ல கொழும்பு மக்கள் நீங்க சதக்காண்ட அள்ளி அள்ளி கொடுத்த மக்கள் அள்ளி அள்ளி கொடுத்த மக்கள் யாரு வந்தாலும் கூட தான் முதல் நாடி வரூலா பள்ளி கற்றையா எனவே சகோதரர்கள் சுனாமி என்றாலும் வெள்ளம் என்றாலும் அள்ளி அள்ளி கொடுத்த மக்கள் கிள்ளி கிள்ளி கொடுக்காதவர்கள் எனவே அவ்வாட கிருமையினால ஒரு பிரதானமான இடத்தில் இந்த மஸ்தித் இருந்து கொண்டிருக்கிறது தக்குவாட கோட்டை மாதிரி எனவே உங்களால் முடிந்த பங்களிப்புகளை செய்ய பெரிய தொகை கொடுக்கக்கூடிய சந்தித்து அதுக்குரிய தொகைகளை கொடுத்துட்டு போங்க அல்லாஹ் வாழ்க்கையில நலவுகளை ஏற்படுத்துவான் இது போல நோன்பு கேக்கிற நேரம் விசேஷமான நேரம் எத்தனைதான் ஐட்டங்கள் இருந்தாலும் பீத்தம்படத்துல சுழக்கணும் துவாக்கள்ல ஈடுபடுங்க சகருடைய நேரம் ஒரு பெருமதியான நேரம் சகருடைய அமல் மூணு அமல் இருக்கி அதுல ஒன்றுதான் சகஜது தொழுக எல்லாரும் சொல்லுதான் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் கூட எடுக்கி மாதிரி நான் பேச வேண்டிய விருதி கட்டமாக சொல்றேன் இந்த நாட்டில உள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரியும் இந்த என்னென்ன நாட்டுக்குள்ள நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பௌத்த தீவிரவாத அமைப்பால புத்தி சேனியால என்ன நடக்குதுங்க சொல்லும் இதெல்லாம் பாத்தில் பலூன் படித்தா போல போயிடும் ஆனா நம்மட செயல்பாடு ஒழுங்காக அமையணும் நாம யார் செய்யும் போய் சொல்லி யாரு நமக்கு தீர்வுதாரது மாதிரியும் இல்லை அல்லாயின் பக்கம் முன்னக்கூடிய மக்கள் ஆனா சர்வதேச அரங்குல நம்மளு இலங்கை நாட்டுல வாழக்கூடிய முஸ்லீம்களை பத்தி நல்ல எண்ணம் இருக்கு நல்ல மக்கள் இவக உடனடியா ஆடித்தடிக்கு போமாட்டாங்க அல்லாவின் பக்கம் வைப்பாங்க இஸ்தகபார் செய்வாங்க அல்லா இடத்துல மக்கள் என்று அதிகமா எல்லாருக்கும் தொடரக்கூடிய வாய்ப்பு நேரம் சகரன்டா நாம விளங்கிருக்கிற நாலு மணிக்கு எலும்பி சாப்பிட்றது தான் விளங்கிருக்கோம் அப்படி அர்த்தம் இல்ல சகரன்டா ஒழித்திருந்து அல்லாஹ் நெருக்கிற நேரம் எனவே நாமும் அந்த நேரத்தில எலும்பி தொழுது இஸ்தக பார் செய்யுது அதுக்கு பிறகுதான் நாம மூணாவது அமல் தான் சகருடைய சாப்பாடு ரசூல்வா எந்தளவு சொன்னாங்க ஒரு மிடர் தண்ணீரையாவது குடிச்சிட்டு நீங்க உதவியும் பாதுகாப்பும் இருக்கும் என்று சொல்லி தந்தாங்க எனவே நாம் இன்னைக்கு நம்மளை பார்த்து கொண்டிருக்காங்க இன்னைக்குறவையினால கொழும்புல அதிகமான மக்கள் விளையாடக்கூடிய வாலிபர்கள் இருந்தாங்க சொல்லாத ஒரு குறை நூற்றுக்கு ஒரு அறுபது வீதம் அல்லாடுகிறவையின் குறைஞ்சிட்டு இந்த நாற்பது வீதம் தான் இருக்கு அல்லாதையும் முற்றாக குறைத்துடுவான் நான் எல்லா இடங்களிலையும் மசிதிகள்ல சொன்னோம் ஒளிபறிக்கையில சொன்னோம் நான் இந்த நாட்டுடைய நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க எங்க பிரச்சினையை ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறேன்னு பார்த்து கொண்டிருக்காங்க எனவே மிச்சம் கவனமாக வாரிபர்கள் செயல்படுங்க அல்லாட சிறுவைனால வீணான விளையாட்டுகள் கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து கொண்டு வருகிறது நாம மௌத்தாக கூடிய நாம் மௌத்தை நாம எந்த நேரம் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் அல்லாட நிக்கரோடு இருக்கணும் மூணாவது விஷயம் நாம யாருக்காவது உதவியை செய்திருக்கா அந்த செக்கனே மறந்துடணும் அதை சொல்லி காட்டக்கூடாது அமல் அழிஞ்சிடும் நாம் ஒருவருக்கு ஒரு உதவியை செய்த மறந்துடணும் அது பக்வாவுடைய உச்சகட்டம் அது போல சகோதரர்களே நாம யாராவதுல மட்டும் மன்னிப்பு கேட்டு வந்தா இந்த ரமலானுடைய காலத்துல நாம் நிறைய மன்னிப்பு கொடுக்கணும் அவளை கண்ணியப்படுத்தணும் பழிக்கு பலி வாங்க கூடாது குரோ தந்திக்க கூடாது நான் மன்னிப்பு கொடுத்துட்டா நம்மளோட பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் எனவே இந்த நாடு விஷயத்தின் சிந்தனையாக எடுத்து இல்லாமல்ல அல்லாஹ் எந்த நல்ல விஷயங்களை இந்த சிறப்பான நல்ல நாளையில பேசுவோமோ கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய தன்மையை அல்லாவனது மேலான ரஹ்மத்தை கொண்டு தந்து எங்களோட குற்ற முறைகளை நீ மன்னித்திரியா அல்லா கடந்த காலங்களை திரும்பிய தப்பு தவறுகளை செய்துட்டு அப்படியா எங்களை சீர்திருத்துவதற்கு அவருடைய ரொம்ப நாடு தந்திருக்கிறாய்தான் இந்த ரொம்ப நாடுடைய பறக்கத்தை கூட நீங்கள் அத்தனை பாவங்களை சுட்டி எரித்தி மனித புனிதர்களை ஆக்கிரியா எப்படி இந்த ரமதானுடைய காலத்தில் பசியோடு பத்தியினோடு இருந்து தக்குவாட அடிப்படையில் நோம்பு நோக்கோமோ இதுபோல உடலிருந்து உயிர் பிரிவிக்கும் அந்த தக்குவாவோடு வாழ்ந்து அந்த தக்குவாவோடு உயர் தரமான ஜண்டத்தை அடைவதற்கு நீ துணை செய்வாயாக யாவ்வா ரஹ்மத்துக்குரிய மக்களாக கபூல் செய்வாயாக மக்திரத்துக்குரிய மக்களாக கபுல் செய்வாயாக நரகத்திலிருந்து பல லட்சக்கணக்கான மக்களை இப்தாருடைய நேரத்திலையும் ஏனைய நேரங்களையும் விடுதலை செய்து கொண்டிருக்கிறாய் யாவ்வா அப்படி விடுதலை செய்யப்பட்ட கூட்டத்தில் எங்களை சேர்த்துவாயாக உண்ட மஸ்தி யாவா நீ எப்பிடுவாயாக மத்த உணர்ந்த மக்கள் அயராது உழைக்கின்றார்களோ பாடுபடுகின்றார்களோ உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் எதிரிகளின் சூழ்ச்சிகள் இருந்தவர்களை பாதுகாப்பாயாக எங்களை நீந்து கொள்வாயாக எங்களது முடிவுகளையும் அடகாக்கிவிப்பாயாக